ிாய தோத்வேத்ய கே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத்ததுகே நமர்களே பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய அனுகிரகத்தினால ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்தில் எட்டு அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்களுக்கெல்லாம் தினந்தோறும் ஒரு ஒரு ஸ்லோகத்தை படித்து முடிஞ்ச வரைக்கும் நாம் அர்த்தம் புரிஞ்சு கொண்டிருக்கிறோம் இப்போ ஒன்பதாவது அத்தியாயத்தை தொடங்க போகிறேன் இந்த ஒன்பதாவது அத்தியாயத்துக்கு இராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம்னு பேர் யோகம்னா தலைப்பு ராஜவித்யான்னா வித்யா நாம் ராஜா கல்வித்துறைகளிலேயே அரசனாக விளங்குவது ஏன்னா இது அடிப்படை நான் யாரு எனக்கும் உலகத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன இந்த உலகத்தில் நான் எப்படி வாழணும் இந்த உலகத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கணும் என்னை பற்றியும் என்னோட உடம்பினுடைய பிறப்பை பற்றியும் இந்த உலக வாழ்க்கையை பற்றியும் நான் எப்படி புரிஞ்சு கொண்டு வாழணும் அப்படிங்கிற வித்தியை தான் வித்யா நாம் ராஜா ராஜ குஹ்யம் குஹ்யம்னா குஹ்யம்னா ரகசியம் குஹ்யானாம் ராஜா நமக்கு ஸ்வாவமாகவே நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் பிறரை பற்றி தெரிஞ்சுக்கணும் பிறருடைய தன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வந்தான் மேலோங்கி இருக்குது அதாவது நாம் எப்படி நடந்துக்கணும் இந்த உலகத்தில் இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த உறவுகளை இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை அதுக்கும் நமக்கு உள்ள தொடர்பை புரிஞ்சுக்கணுங்கிறது நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை நம்ம எப்பவுமே பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர நம்மளை பார்க்குறதில்ல ஆகையினால இது ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் நம்ம இதை கவனிக்காததுனால இது குஹ்யா நாம் ராஜா இரகசியங்களிலெல்லாம் தலை சிறந்து விளங்குவது இது ஏன்னு தெரியலை ஆனால் முதல்ல அடிப்படை பாடம் நம்ம தேசத்தில் இதுதான் பெரியவர்கள் வைத்திருந்தார்கள் காலப்போக்கில் புறப்பொருள்களை பார்க்குற கல்வியில் தான் ரொம்ப மகத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் நம்முடைய தேசத்தில் முதல்ல இத புரிஞ்சுக்கிட்டு தான் மற்ற துறைகளெல்லாம் படிக்கிற வழக்கம் நான் யார் எனக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் என்னன்னு தெரிஞ்சால் நான் ஒழுங்காக இருப்பேன் இந்த உலகத்தில் ஆனால் அப்படிப்பட்ட கல்வியை நாம் கூடிய மட்டும் இன்னும் சரியாக அடையலை ஏற்கனவே இந்த நாட்டில் முறையாக எல்லாருக்கும் தெரிந்திருந்த ஒரு கல்வி அமைப்பு இன்றைக்கு இல்லை பொருளியல் கல்வி தான் இருக்கிறது அதை பற்றி நான் விரிவாக பேசலை இந்த தலைப்புக்கு பொருள் சொல்கிறேன் வித்யா நாம் ராஜா ராஜவித்யா குஹ்யானாம் ராஜா ராஜகுஹ்யம் அதாவது வித்தியிலெல்லாம் உயர்ந்த வித்தை ராஜவித்யை இது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வித்யை நமக்கும் சமூகத்துக்கும் ஒரு அமைதி ஆனந்தத்தை கொடுக்குற வித்யை நம்ம வாழ்க்கையை தெளிவாக புரிஞ்சுக்கிற ஒரு வித்யை துன்பம் வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அறிவை கொடுக்கக்கூடிய வித்யை சமுதாயத்துக்கு ஒரு சிரமம் துன்பம் வந்தாலும் அதை எப்படி போக்கணும் அப்படிங்கிற அறிவை கொடுக்கக்கூடிய வித்திய இது ஆனால் இதை யாரும் கவனிக்காததுனால இது ரொம்ப ரகசியமாகவே இருக்கு நம்மகிட்டேயே இருக்குது இந்த செல்வம் ஆனால் நமக்கு இந்த செல்வத்தை பற்றி தெரியவே இல்லை அமைதி ஆனந்தங்கிற உயர்ந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு நம்ம ஊரங்கும் இந்த செல்வத்துக்காக அலைகிறோம் ஏதோ பசிக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் துணிக்காக கஷ்டப்பட்டோன்னா பரவாயில்லை ஆடம்பர தேவைகளுக்காகவே நம்ம வாழ்க்கையை ரொம்ப இழந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த வித்திய உயர்ந்ததுன்னு சொல்றதுக்காகத்தான் இந்த தலைப்பு வந்து ராஜவித்யா ராஜகுஷ்யம் சுருக்கமாக சொன்னா மோக்ஷ விஷயஹா அப்படின்னு சொல்ல வேண்டிதான் மோக்ஷ விஷய ஜானம் முக்தியை தரும் முக்தின்னா ஏதோ செத்து போன பிறகு சிவலோகம் வைகுந்தம் இல்லை இங்கேயே அறிவுபூர்வமா அமைதியோட வாழ்றதை பற்றின விஷயத்தை பற்றி இங்கே பகவான் சொல்ல போறார் இங்கேயும் ஈஸ்வர லக்ஷணம் ஈஸ்வர பக்தி ஈஸ்வர அனுகிரகம் சகாமபக்தி நிஷ்காம பக்தி இந்த விஷயங்கள்லாம் இங்கே சொல்லப்பட போகிறது ஆகவே இந்த அத்தியாயத்தை நாம் பகவானுடைய அனுகிரகத்தோட நல்லா படிக்கிறதுக்கு தொடங்குவோம் நாளைக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அதுக்கு அர்த்தமெல்லாம் சொல்கிறேன் இந்தளவில் நான் இந்த ராஜவித்யா ராஜகுக்ய யோகத்துக்கு ஒரு முகவரையை சொல்லி நான் பூர்த்தி பண்ணுறேன் பிரபன்ன பாரிஜாத்தோத்ரவேத்ரை கபானே